அனைவருக்கும் வணக்கம் நற்றிணையின் சிந்தனை துண்டியல் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டு மனுவேல் தலைப்பு நம் நட்பு நாம் சாதக சிந்தையுள்ளவர்களாய் பேசும் பொழுது எல்லோரும் வரவேற்க மாட்டார்கள் நம்மை அகங்காரம் பிடித்தவர்கள் உலகம் தெரியாதவர்கள் கவலை இல்லாதவர்கள் என பலவாறு வர்ணிப்பார்கள் எப்பொழுதும் தோல்வியையும் பயத்தையும் பேசும் நபருடன் இருக்கும் உறவை நாம் உடனடியாக துண்டித்து விடுவதுதான் நமக்கு நல்லது பல சமயங்களில் நாம் சரியான நபர்களோடு சரியான நேரத்தில் தொடர்பு வைக்காததனால் அற்புத வாய்ப்புகளை நாம் இழந்து போயிருக்கிறோம் தோற்று போகிறவர்கள் ஒரு நாளும் வெற்றியாளர்களை பாராட்ட மாட்டார்கள் உங்களை சோர்ந்து போக பண்ணுபவர்களை விட்டு விளையுங்கள் தோல்வியையே பேசுபவர்களிடத்தில் நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது நம்மை ஊக்குவிப்பவர்கள் நம்மை சுற்றி இருக்கட்டும் உன்னால் முடியும் என்று சொல்லக்கூடியவர்களிடத்தில் நம் நட்பை நம் ஒவ்வொரு நாளும் வளர்த்து கொள்ளும்போது நிச்சயமாகவே நட்பின் மதிப்பை நாம் உணர முடியும் நட்பு என்கிற உன்னதத்தை வாழ்வில் ஒரு முறையேனும் சுவைத்து அனுபவித்தவர்கள் ஒரு மட்டுமே இருக்க முடியும் நட்பு முகமாக இருக்க வேண்டும் ஒருபோதும் முகமூடியாக அல்ல சிந்திப்போம் நம்முடைய நட்பின் அளவினை சற்று எண்ணி பார்ப்போம் நன்றி